வணக்கம் நற்றினையின்ூத்தி முப்பத்தி மூணாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் பன்னெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் வாக்குும்பத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என்று தொடர்ந்து கண்காணிப்பு பணி மாநிலம் முழுவதும் நடந்து வருகிறது சேலம் ஓமலூர் பெரியார் பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வி தேர்வுக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓமலூரில் தேசிய வருவாய் வழி தேர்வில் கோமாளியூர் பள்ளி மாணவி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் சேலத்தில் இரண்டடுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்ட பழைய பஸ் ஸ்டாண்ட் பொக்லைன் மூலம் இடிக்கப்பட்டுள்ளது மேலும் பழைய பஸ் ஸ்டாண்டை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இரண்டடுக்கு பஸ் ஸ்டாண்டாக மாற்ற தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு டிசம்பரில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இப்பணி நிறைவடைய இரு ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பதால் அதுவரை பஸ் இயக்கத்தை தொடர போஸ் மைதானத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது செங்கவல்லி அருகே கடம்பூரில் நேற்று உலக புத்தக தின விழா கொண்டாடப்பட்டுள்ளது எதிரிகள் பலர் வந்தாலும் திருப்பரங்குன்றம் அதிமுகவின் கோட்டை இங்கு எப்பொழுதும் அதிமுக ஜெயிக்கும் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் பேட்டியார் ார் சேலம் ஆற்றோர சாலை பகுதியில் திருமணி முத்தாறு குறுக்கே நடை மேம்பாலம் கட்டுமானிப் பணி நடந்து வருகிறது பொள்ளாச்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பான விவகாரம் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் சரியாக ஒத்துழைக்கவில்லை என காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து பணிகளும் தயார் இருப்பதாக தேர்தல் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணமரத்து முப்பது படுக்கை வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படுகிறது கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மக்கள் இரவில் நாய் தேல் பூரான் பாம்பு கடிக்கு ஆளாகின்றனர் ஆனால் பணமரத்துப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விஷக்கடிக்கு சிகிச்சை அளிப்பதில்லை என புகார்கள் எழுந்துள்ளன ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சிகளில் மஞ்சள் நிறத்தில் விநியோகித்த குடிநீரால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்திய செய்திகள் ஒடிசா மாநிலத்தின் பலசோர் பாராளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசுகையில் சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் வீட்டுக்கு சென்ற பின்னரே நான் ஒடிசாவுக்கு வருவேன் என குறிப்பிட்டார் டில்லியில் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக்கிற்கு மே இருபத்தி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நிபந்தனையுடன் தடையை நீக்கியுள்ளது நீதிமன்றம் புதுடெல்லியில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல் தேர்தலில் டி விகரன் தலைமையிலான அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி டி தினகரன் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வாக்கு ஒப்புகை சீட்டில் பதிவான வாக்குகளில் ஐம்பது சதவீத வாக்குகளை மின்னனு வாக்கு எந்திரத்துடன் ஒப்பிட்டு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி இருபத்தியோரு எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் தொடுத்து பாலியல் புகார் தலைமை நீதிபதிக்கு எதிராக விரிக்கப்பட்ட மிகப்பெரிய சதியின் ஒரு அங்கமா என்பதை தீவிர விசாரணைக்குட்படுத்த உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் போபால் மக்களவை தொகுதிக்கான பாஜக வேட்பாளராக சாத் வி தாகூர் போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மாலே குண்டுவெடிப்பு வழக்கின் குற்றவாளியான இவர் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உலக செய்திகள் இலங்கையின் கொழும்பு நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் மூன்று கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் மூன்று ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் மீது திடீரென குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அதன்பின் அன்று மதியம் இரண்டு மணி அளவில் தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படை மற்றும் ஆப்கான் தேசிய பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்ட ஆப்கான் மக்கள்தான் அதிகம் என்ற அதிர்ச்சியான தகவலை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ரஷ்யாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று ஒளி வடிவில் விளம்பரப் பலகையை வைக்க திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி லீக் ஆட்டம் பெங்களூரு எம் சின்னசாமி மைதானத்தில் நேற்று இரவு எட்டு மணிக்கு நடந்தது இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதின பந்தை சேதப்படுத்திய விவகாரத்திற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது இதனால் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா அணி தேருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த பி யூச்ரா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஆயிரத்தி மீட்டர் மகளிருக்கான தடகள போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இஎஸ் பி என் கிரிக் இன்போ இணையதளம் தனது இருபத்தி உறுப்பினர்கள் கொண்ட குழுவின் மூலம் அனைத்து காலத்திற்கும் சிறந்த உலகக்கோப்பை அணியை தேர்வு செய்துள்ளது எனக்கு உலகக்கோப்பை தான் முக்கியம் முதுகு கடுமையானால் ஓய்வு எடுத்துக் என எம் எஸ் தோனி பேட்டியளித்துள்ளார் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்